ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி புதான்வகம் நாம் செய்யவேண்டியதான தர்மங்களை தர்மசாஸ்திரம் காட்டக்கூடியதான முறையில் வரிசையாக பார்த்துன்னு வரும் அதிலே பல சந்தேகங்களுக்கு பதில்களாக நம்முடைய தர்மங்களை பார்த்துன்னு வரும் அதில் இப்போது ஒரு சந்தேகம் வந்திருக்கு இப்போது ஒரு நோயானது ஒரு வைரஸ் நோயானது உலகம் முழுவதும் பரவிண்டு வருது அப்படிங்கிறதுனால நம் தேசத்தில் ஒருவரும் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு இப்போது ஒரு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு அரசாங்கத்தினால அதனாலே ஒருவரும் வெளியில் வர முடியாத வரக்கூடாத நிலை இப்போ கேள்வி என்னென்னா இந்த இருபத்தோரு நாளைக்கு ஒருத்தரும் வெளியில் வரக்கூடாதுன்னு உத்தரவு இந்த இருபது நாளைக்குள்ள ஸ்ராத்தம் தாயார் தகப்பனார்களுக்கு ஸ்ராத்தம் வந்தால் அந்த ஸ்ராத்தத்தை எப்படி அனுஷ்டிக்கிறது ஏன்னா பிராமணர்கள் கிடைக்க மாட்டா சமையலுக்கு ஒத்தரும் வர முடியாத நிலையாக இருக்குது இப்படி இருக்கிற சமயத்தில் ஸ்ராத்தத்தை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு இந்த கேள்விக்கு தர்மசாஸ்திரம் எப்படி நமக்கு விடையை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நெருக்கடியான சூழலில் நாம் ஒன்று மனசில் வச்சுக்கணும் என்னென்னா இப்போது அனைவருமே வேதம் படிக்கணும் என்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்குது லௌகிகமாக ஏதோ உத்தியோகத்திற்கு அப்படி போனாலும் கூட ருத்ரம் சமக்கம் சூத்தங்கள் இவைகளெல்லாம் கற்றுக்கணும்னு பக்கத்தில் உள்ள பாடசாலைக்கோ அல்லது பக்கத்தில் அத்தியனம் பண்ணவர்கள் வேதம் படித்தவா பக்கத்தில் யார் இருக்காளோ அவள்கிட்ட போய் அந்த மந்திரங்கள் எல்லாம் படிக்கிறது என்கிறது சமீப காலமாக வழக்கத்தில் இருக்குது அப்படி நாம் போய் கற்றுக்கிற பொழுது முதல்ல நாம் கற்றுக்க வேண்டியதான மந்திரங்கள் அஞ்சு அனுஷ்டானங்களுடைய மந்திரங்களை தான் முதல்ல நாம் கற்றுக்கணும் சந்தியாவந்தன மந்திரங்கள் தர்ப்பண மந்திரங்கள் ஸ்ராத்த மந்திரங்கள் பஞ்சாயத்தன சிவ பூஜா மந்திரங்கள் அவுபாசன மந்திரங்கள் இந்த அஞ்சு அனுஷ்டானங்களுடைய மந்திரங்களை தான் நாம் முதல்ல படிக்கணும் முதல்ல அத்தியனம் பண்ண வேண்டியது இந்த மந்திரங்களை தான் பிறகுதான் ருத்ரம் சமக்கம் சூத்தங்கள் எல்லாம் படிக்கிறது அப்படின்னு வச்சுக்கணும் சொல்லி கொடுப்பவர்களும் முதல்ல இந்த அஞ்சு அனுஷ்டான மந்திரங்களை தான் சொல்லிக் கொடுப்பதுன்னு வச்சுக்கணும் ஏன்னா சரியாக மந்திரங்களை சொல்லி சந்தியாவந்தனமே பண்ணாமல் நாம் எவ்வளவு அத்தியனம் செய்தாலும் அந்த மந்திரங்களை நாம் சொல்கிறதுனால பலன் இல்லை அல்லது பலன் குறைவாக கிடைக்கிறது ஏன் அப்படி நாம் இழக்கணும் அப்படி இழக்கக்கூடாது ஆகையினால முதல்ல இந்த மந்திரங்களையெல்லாம் நாம் அத்தியனம் பண்ணணும் ஸ்வரம் அக்ஷரம் தப்பில்லாமல் சொல்கிறதுக்கு கற்றுக்கணும் குருகுலமுறை பாடசாலைகளில் இந்த வழக்கம் இருக்குது யாராவது அத்தியனம் பண்ணுறதுன்னு வந்தால் முதல்ல இந்த மந்திரங்களை தான் அவர்களுக்கு சொல்லி கொடுப்பது சந்தியா மந்திரம் உபாசன மந்திரம் தர்ப்பண மந்திரங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தால் பண்ணி வைக்கிறதுக்கு வாத்தியார் கிடைக்கலைன்னா கூட மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுடுத்துனா சுலபமாக அந்த அனுஷ்டானத்தை செய்துவிடலாம் குருகுல பாடசாலையில் பை அத்தியனம் பண்ணுற முதல் ஒரு வருஷ காலம் அவனுக்கு வேதம் அத்தியனம் ஆரம்பமில்லை முதல் ஒரு வருஷ காலம் அவனுக்கு ஆச்சாரங்களை தான் சொல்லிக் கொடுப்பது எப்படி கை கால்கள் அலம்பணும் எப்படி பல்தேய்க்கணும் எப்படி குளிக்கணும் எப்படி சாப்பிடணும் பரிசேச்சனம் எப்படி செய்யணும் இதையெல்லாம் தான் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது சந்தியாவந்தன மந்திரங்கள் சமிதாதான மந்திரங்கள் பிரம்மயஜ மந்திரங்கள் பிறகு பரிசேச்சன மந்திரங்கள் இவைகள்தான் முதல்ல அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது இதையெல்லாம் சரியான முறையில் செய்துண்டு அத்தியனம் பண்ணினால்தான் அந்த வேதமானது அவனுக்கு உபயோகப்படும் இது அப்புறம் கற்றுக்க முடியாது வேதம் முடித்தாச்சு பரிசேஜனமே தெரியலன்னா எவ்வளவு குறைபாடு இது இதையெல்லாம் முதல்ல கற்றுக்கணும் முறையாக கற்றுக்கணும் இதை அனைவருமே அடிப்படையாக புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த கேள்விக்கு பதில் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஸ்ராத்தத்தை எக்காரணத்தை கொண்டும் விடவே கூடாது அப்படிங்கிறது தான் தர்மசாஸ்திரம் சொல்கிறது பாத்திராபாவே பரம் கிருத்வா பித்திருஜ விதிம் நரஹா நிர்திஷாப்பியன்னு உத்திருத்திய எத்திர பாத்திரம் தத்தோ கதிஹி அப்படின்னு ஒரு வாக்கியமானது தர்மசாஸ்திரத்திலே சொல்லப்படுறது அதாவது பாத்திரம் கிடைக்கல பிராமணர்கள் கிடைக்கல பணி வைக்கிறதுக்கு ஸ்ராத்திற்கு உபயோகப்படு உபயோகப்படுத்தக்கூடியதான வஸ்துக்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஸ்ராத்தமானது விட்டே போகாது நது பாத்திராபாவ மாத்திரேன கர்மனோ லோபஹா காரியகா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது பிராமணர்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஸ்ராத்தத்தை விடவே கூடாது செய்யணும் அதற்கு மாற்று வழிகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு தர்மசாஸ்திரத்தில் ஆசௌச்சமே வந்துட்டாலும் கூட அல்லது ஷரீரமே ஆற்றில் இருந்தாலும் கூட ஸ்ராத்தமானது நின்று போகாது தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது நிமந்திரித்தேஷு விபிரேஷு பிராரப்தே ஸ்ராத்த கர்மணி தேகே பிது திஷ்டு நாசூச்சம் வித்தியதே குவச்சிது ஸ்ராத்தமானது பிராமணர்களை சொல்லியாச்சு எல்லாமே தயாராக இருக்குது அப்படிங்கிற பொழுது அப்படிங்கிற நிலையில் வி ஆற்றுல சரீரமே இருக்குது அப்படின்னாலும் கூட நாசஊச்சம் வித்தியத்தை கொச்சுது ஆசு கிடையாது அந்த சிராத்தம் பண்ணுறதுக்கு ஆச வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ஸ்ராத்தமாக ஸ்ராத்தங்கிறது ஆரம்பம் எப்போது அப்படின்னா ஒவ்வொரு கர்மாவும் எப்போ ஆரம்பமாகது அப்படிங்கிறத தர்மசாஸ்திரம் சொல்கிறது பிராரம்போ வரணம் யஜ்யே சங்கல்போ விரத சத்திரயோகோ யஜ ஆரம்பம் அப்படின்னா எப்போன்னா வரணம் என்று யாகத்திலே வருது அந்த வரணம் என்கிறது ஆயிடுச்சுன்னா அந்த எஜமானனுக்கோ அந்த ரித்விக்குகளுக்கோ ஆசூச்சம் கிடையாது அதே போல் சத்திர யாகம் இவைகள் எல்லாம் சங்கல்பம் ஆயிடுத்துன்னா அதற்கப்புறம் முடிகிற வரையிலும் ஆச ஊச்சம் கிடையாது நாந்தி முகம் விவாகாதவு கல்யாணத்திற்கு முன்னாடி நாந்தி ஆயிடுத்து அப்படின்னா ஆசவுச்சம் கிடையாது ஸ்ராத்தே பாக்க பரிக்கிறியா வஸ்துக்கள் எல்லாம் வாங்கி வச்சு சமையல் ஆரம்பமாக போகிறதுங்கிற நிலையில் ஸ்ராத்தத்திற்கு ஆச ஊச்சம் ஸ்ராத்தே பாக்க பரிக்கிறியா அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது ஆக எக்காரணத்துக் கொண்டும் ஸ்ராத்தமானது நின்னே போகாது கட்டாயம் செய்துதான் ஆகணும் இது அநேக விதமாக சொல்லியிருக்க அதாவது ஸ்ராத்தத்தை முழுமையாக பண்ண பண்ணுறோம் அப்படின்னா பண்ணி வைக்கிறதுக்கு வாத்தியார் இருக்கணும் பிராமணர்கள் இருக்கணும் அபிஸ்ரவணம் சொல்றதுக்கு பிராமணர்கள் இருக்கணும் விஷ்ணுவில் சாப்பிட்றதுக்கு பிரம்மச்சாரி இருக்கணும் பூரிபோஜனம் பண்ணணும் நிறையா பேருக்கு சாப்பாடு போடணும் அப்படி செய்தால் முழுமையான ஸ்ராத்தம் அப்படி செய்ய முடியல ஏதோ இது மாதிரி நெருக்கடிகள்லாம் வருது அப்படின்னா அடுத்த படியாக ஸ்ராத்தத்தை விட்டு கொடுத்து மகரிஷிகள் காண்பிச்சிருக்காள் எந்த முறையில் நாம் செய்கிறதுக்கும் ரிஷிகளுடைய வாக்கியம் வேணும் நாம யோஜனை பண்ணி அப்படி ஊகிச்சு நம்முடைய தர்மசாஸ்திரத்திலே நம்முடைய தர்மங்களை செய்ய முடியாது செய்ய கூடாது எது செய்யறதாக இருந்தாலும் ரிஷிகளுடைய வாக்கியம் ஒரு சின்ன வாக்கியம் இருந்தால் கூட போகும் அது பிரமாணமாக ஆகும் ஆனால் ரிஷிகளுடைய வார்த்தை இருக்கணும் இப்படி செய்யலாம் அப்படின்னு இருந்தால் அதன்படி தான் நாம் செய்ய முடியும் இப்போது இது மாதிரி நெருக்கடி சமயத்திலே எப்படி இந்த சிராதத்தை பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்